அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி தோடர்கள் ஓர் ஆட்டை அறுத்தார்கள் அதாவது தர்மம் செய்தார்கள் இந்த ஆட்டில் எதுவும் மீதம் உள்ளதா என்று நபி சொல்லாஹும் அலிகு வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதன் தோல்பட்டையை தவிர வேறு எதுவும் மீதமில்லை அதாவது அனைத்தும் தர்மம் செய்யப்பட்டு விட்டது என்று நான் கூறினேன் நபி சொல்லாஹும் அலேஹு வசல்லம் அவர்கள் அதன் கோல் பட்டையை தவிர அனைத்தும் மீதமாகிவிட்டது என்று கூறினார்கள் திருமிதி இரண்டு நான்கு ஏழு பூஜ்யம் இது சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்